ிாத்தய தோத்தேத்ைக்கணா கிருஷ்ணா கீதாஹே நமையே விஷமிவரி மோபம் துணம் சோத்மிப்பீக்கிருஷ்ணரிந்தோகத்துல சாத்விக்க சென்ற ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார் அதனுடைய தொடர்ச்சியை ஸ்லோகத்துல பார்த்தோம் சுகத்துல ஒரு முக்கியமான அபியாசம் அபியாசத்தினால பயிற்சியினால வர்ற சுகம் நம்முடைய முயற்சி பண்ணி பயிற்சியை மேற்கொண்டு அதனால கிடைக்கிற சுகம் துன்பத்துக்கு முற்றிலும் முடிவை உண்டு பண்ணக்கூடிய சுகம்னு சொன்னார் இன்னும் விளக்கமா இங்க சொல்றார் ஏத்து அக்ரே விஷமிவதி ஆரம்பத்துல விஷம் மாறி இருக்கு அப்படி கஷ்டமா இருக்கு இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சங்கராச்சரியர் பிரதம சன்னிபாத்தே ஞான வைராகிய தியான சமாதி ஆரம்பே அத்திய ஆயாச பூர்வகத்துவாத்து விஷமிவது துக்காத்மகம் பவதி தான்மீக வாழ்க்கையில முதல்ல நுழையிற ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக அதுல இருக்கிற இன்பம் அக்ரே விஷம் இவ ரொம்ப விஷம் இவ்வா விஷம் போல ஆனா விஷம் கிடையாது அமிர்தந்தான் ஆனா அது விஷம் மாதிரி தெரியும் ரொம்ப கடினமா இருக்கும் விட்டுடனும் தோன்றும் துன்பத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும்னு அர்த்தம் விஷம்னா விஷமேன்னு அர்த்தம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல துன்பமாக இருக்கும் பரிணாமே அமிர்தோபமம் எதையுமே ஒரு முயற்சி பண்ணணும்னா அது ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நாமளா விரும்பி கஷ்டப்பட்டு அது கஷ்டமா தெரியாது ஆனா அந்த உயர்ந்த லட்சியத்தை மனசுல வச்சு கஷ்டப்பட்டாதான் அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணினோம்னா கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கலாம் ஆக அக்ரே விஷமிவ பத்தி பரிணாமே அமிர்தோபமும் பவத்தி கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்ச நாள் ஆக ஆக அது அமிர்தமா ஆயிடும் அதுல இருக்கிற ஆனந்தம் அவர்களாலதான் முயற்சி பண்ணினவர்களாலதானே உணர முடியும் உடற்பயிற்சி நன்றாக செய்தவனுக்குதான் உடம்பினுடைய அருமை பெருமைகளை உணர முடியும் ஆகவே அமிர்தோபம அமுதத்துக்கு நிகரானது அப்படின்னா இன்பமே வடிவானதுன்னு அர்த்தம் பரிணாமே ஞான வைராகியாதி பரிபாகஜம் சுகம் அமிர்தோபமம் அதான் ஞானம் வைராக்கியம் தியானம் சமாதி இவைகளால ஏற்படக்கூடிய சுகம் இருக்கே அது அமிர்தத்துக்கு சமானம் அந்த சுகம் அது மாத்திரம் இல்லாத சொல்றார் இன்னொன்னு சொல்ற ஆத்ம புத்தி பிரசாதஜம் ஆத்ம புத்தி ஆத்ம புத்தின் அந்த ஞானத்தினால மனசுல ஒரு தெளிவு ஏற்படும் அந்த தெளிவுல ஒரு இன்பம் வெளிப்படும் அந்த ஆத்மானந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதுல தோன்றும் ஆக ஆத்ம புத்தி பிரசாதஜம் ஆத்மானினால மனசுல ஏற்படுற தெளிவுனால ஏற்படுற இன்பம் வெளிப்படுகின்ற இன்பம் அந்த இன்பம் சாத்திகம் சுகம் எத்து அக்ரே விஷமிவதி திரு பரிணாமே அமிரோபமம் பவதி ஆத்ம புத்தி பிரசாதஜம் சாத்திகம் சுகம் புரோக்தம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது அந்த சுகத்தை சாத்திக சுகம் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் ஆகவே சாத்திக சுகத்துக்கு கண்டிஷன் அபியாசம் ஏற்படுற சுகம் தான் சாத்திக சுகம் எந்த விதமான புறப்பொருளையும் சார்ந்திராத தன்னை பற்றிய உண்மையை அறிவதால் ஏற்படுகின்ற பேரின்பம் என்று சாத்திக சுகத்தை சொல்லலாம் சாத்திக சுகத்தை தன்னை அறிவதால் ஏற்படும் பேரின்பம் என்று சொல்ல வேண்டும் அகமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த என்ற தலைப்பிலான